ம் ஆய மமாா வாணுத்தலமிோன மாஹம் விரமியம் மா பிரம்ம நிராகரோத் மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து நிராகரணமஸ்து அநிராகரணமே அஸ்து நிராகரணமே அஸ்து ததாத்மனே நிரதேஜ உபநிஷத் சு Dharmaஸ்தே மஜி ஸந்து தேமயி ஸந்து தேமயி ओम खंडम எவது ண்டறாவது மந்திரம் திய மூலி சோமிய ோமே சய சிா எனு சோமோ திரிவத் துத்தம் புரோகிய சோமிய புருஷ் பிரய मनसि <laughs> ேகேத்துடத்தில் சர்வ விஞ்ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஏக்க விஜானத்தை பல கோணங்களிலே மனதில் பதியும்படி உபதேசம் பண்ற ஸ்வபித்தீங்கிற பதத்துக்கு அர்த்தம் ஒரு விதமா சொல்லி புரிய வச்சார் இந்த ஸ்வபித்தீங்கிற பதத்தின் மூலம் மூல காரண ஜானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயம் சொன்னார் அது ரெண்டு மந்திரங்கள் போச்சு அப்புறம் இன்னொரு மந்திரம் என்ன சொல்லியது அந்த மந்திரத்தில் பார்த்தோம் அசனாயா மூணாவது மந்திரத்தில் அசனாயா பிபாசை பற்றி சொல்லி அந்த அசனாங்கிறதுக்கு அசனாயாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுவதன் மூலம் அந்த காரணத்தை விளக்கி சொல்லியது எல்லாம் ஒரு திங்க் பண்றதுக்கு ஒரு மெத்தடு தான் இதெல்லாம் அப்புறம் நாலாவது மந்திரமும் நாலாவது மந்திரம் அதோட கனெக்ட் பண்ணி இந்த அசனாயாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்லியது அதன் மூலம் என்ன பண்ணிடுதுன்னா நேர மூல காரணத்துக்கு கொண்டு போய் சொல்லி புரிய வச்சுது அதுக்கு பிறகு இப்போ பிப்பாசாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் பிபாசா இந்த பிபாசான்னாலும் உதன்யான்னாலும் ரெண்டுக்கும் தாகம்னு தான் அர்த்தம் ஆனா அந்த பிப்பாசாவை வந்து உதன்யான்னு சொல்லி உதநான்னு சொல்லி தாகம்னு இங்கே அர்த்தம் எடுத்துக்கூடாது தாகம்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அக்னிக்கு தாகம்னு பேரு அந்த அதுக்கு இன்னொரு அந்த பிப்பாசான்னு சொன்னா சாதமா தாகம் என்ன சொல்றது தாகம்னு சொன்னா நம்ம வந்து தாகமாக இருக்குறோம் இங்கிலீஷில் ஆனால் வந்து உள்ளுக்குள்ள ஜர்ணம் பண்ற அக்னிக்கு பேர் தான் அந்த அர்த்தம் உதன்யாங்கிற அர்த்தம் வரும் சாதாரணிவ் பயர்ன்னு சொல்லுகிறார்கள் ஜீரணம் பண்ற அக்னி ஆகையினால இந்த இடத்துல தாகம்னா நமக்கு வந்து இந்த இங்கிலீஷ்ல சொல்றதுனால அப்படி வருது தமிழ்ல தாகம் சொன்னாலே தெரிஞ்சு தஹ்ங்கிற தாத்துவுக்கே என்ன அர்த்தம் அது எரிக்கிறதுன்னு தான் அர்த்தம் தஹ் டு பேர் தான் சொல்லுவோம் எரிக்கிறதுன்னு தான் அர்த்தம் அதில் உதன்யாங்கிறதுக்கும் தாகம்னு தான் அர்த்தம் ஆனால் உதன்யாங்கிறத என்ன சொல்கிறது இந்த அக்னியை குறிக்கிறதாக அர்த்தம் பண்ணுறது உதன்யா அப்படின்னா பிபாசான்னு அர்த்தம் கொஞ்சம் சூக்ஷமான அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை வந்து அக்னியோட சம்பந்தப்படுத்தி அதை சொல்லுகிறது ஆகவே இது அக்னியாக என்னது என்னது ஜீரணம் பண்ணுற அக்னியா இல்லை பிபாசாவா அப்படின்னு கேட்டால் ஜீரணம் பண்ணுற அக்னி தான் பிபாசான்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு இவர் அர்த்தம் பண்ணிக்கிறாரு அதனால உதன்யா சொன்ன உத ஞா உதன்ன ஜலம் ஞான்னா நடத்தி செல்வது இழுக்கிறது கிரகிக்கிறது அந்த அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஆக இந்த மந்திரங்கள்லாம் பதங்கள்லாம் நிறைய இருந்தாலும் அது முன்னால இருந்த மூணாவது மந்திரத்துல இருந்த மாதிரியே தான் அதுவும் அது நீங்க புரிஞ்சிருப்பீர்கள் அதிகமா சொல்லலது அப்புறம் இங்க ஆறாவது மந்திரத்துல பார்த்து கொண்டிருந்தோம் அந்நா ஏற்கனவே பார்த்தது அன்னாத்துங்கிற மாதிரி அன்னாத அந்நா இதுவும் புரிஞ்சுக்கணும் அத்யா அன்னத்திர தस्य மூலம் ஜலத்துக்கு வேறாக ஜலத்துக்கு வேறாக அன்னத்தை இழுக்கிறதுக்கு வேற காரணம் என்ன இருக்கு அன்னத்தை கிரகிக்கிறது எது ஜலம் அதை தான் இங்க சொல்றாரு அன்னத்தை கிரகிக்கிறதுக்கு ஜலம் இருக்கு ஜலத்தை கிரகிக்கிறதுக்கு அக்னி இருக்கு அன்ன கிரகிக்கிறது ஜலம் அப்படிங்கிறத திரும்ப ஞாபகப்படுத்தினார் அவர் சாமர்த்தியாத்து தேஜசாப்பி ஏத்ததேவ சரீராக்கியம் சுங்கம் இந்த ஷரீரம்தான் அன்னம் அர்த்தம் பண்ண சொல்றாங்க இந்த எல்லாத்துக்கும் லாஜிக் சொல்லி உபரிஷத்து ஆனா தேஜஸுக்கு லாஜிக் சொல்லல தேஜஸ் வந்து சத்து எப்படி எடுக்கிறது சொல்லலை அன்னத்தை ஜலம் கிரகிக்கிறது ஜலத்தை அக்னி கிரகிக்கிறது அக்னியை எது கிரகிக்கிறது நியாயம் சொல்லலை இதெல்லாம் அனுபவத்தில் சொல்லிடுத்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சங்கராச்சாரியர் தேஜஸுக்கும் சத்துக்கும் உள்ள நாம புரிஞ்சிக்கணும் நமக்கு விஷயம் தெரியும் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் புரியணும் அவ்வளவுதான் இந்த மந்திரத்துக்கு பதபதார்த்தம் புரியணும் அவ்வளவுதான் தசிய மூலம் நீருக்கு வேறாக நீருக்கு வேறாக என்ன காரணம் மூல காரணம் அதற்கு இருக்க முடியும் அன்னத்தை கிரகிப்பதற்கு அதனால சொல்ற ஹே சோம்ய சுங்கேன அத் தேஜகா மூலம் அன்விச்ச தேஜஸோட மூலத்தை இந்த காரியத்து இந்த ஜலத்துக்கு காரணமான தேஜஸோட மூலத்தை அன்விச்ச தெரிஞ்சுக்கோ சுங்கேன தேஜகா மூலம் அன்விச்ச ஜலமாகிய காரியத்தினால் அக்னியாகிய தேஜஸ் அக்னி அக்னியாகிய மூலத்தை தெரிந்து கொள் தேஜசா சுங்கே அன்விச்ச அப்போ ஜலம் இருக்கு ஜலத்துக்கு அப்புறம் அக்னி அக் என்ன பண்றது அங்கே மூலம் கம்யத்தேங்கிறார் புரிஞ்சுக்கிறோங்க அன்விச்சாங்கிறது கம்யத்தேங்கிறார் தேஜசா சுங்கேன சன் மூலம் கம்யத்தை பூர்வவத்து இந்த சரீரத்துக்கு காரணம் என்ன அன்னம் அப்படி போடணும் அன்னத்துக்கு காரணம் என்ன ஜலம் ஜலத்துக்கு காரணம் என்ன அக்னி அக்னிக்கு காரணம் என்ன சத் அப்படி தெரிஞ்சுக்கோங்க யம் சுங் சுங்கம் ஷராக்கியம் சுங்கம்னா இந்த ஆபஹா மூலம் கம்யே ஆபஹா மூலம் கம்யத்தை அபிஷுங்கேன தேஜோ மூலம் கம்யத்தே தேஜஸ்னால என்ன ஆகுறது சத்த தெரிஞ்சுக்கிறோம் முன்னால படிச்ச மாதிரிதான் அப்புறம் திரும்ப சொல்றார் இமாஹா சோம்ய இந்த விடுறதே இல்லை இந்த சோமியங்கிறது அ சோமிய இமாக சர்வாக பிரஜா சன் மூலாக சதாய சத்ஷா அதோட நிறுத்திக்கணும் அடுத்தது வேற இதெல்லாம் சத்தத்தான் மூலமாக கொண்டிருக்கு சத்தத்தான் எனது ஸ்திதி காரணமாக கொண்டிருக்கு சத்தத்தான் லய காரணமாக கொண்டிருக்கு அ சத் சதேவ சோமிய இதமக்கிர ஆசீத் இதானியமபி சத்து சத் சத்தோட நாம ரூபங்கள்லாம் சேந்திருக்கு நாம நாமரூபம் நாம ரூபம் ஓயாத நாமரூபங்கள் ரூபங்கள் ஏகப்பட்ட நாமரூபங்கள் ரூபங்கள் தான் இருக்கு நாம ரூபங்கள் அனைத்திலையும் சத்து தான் இருக்கு இருப்பது நாம ரூபமா இருப்பு பிளஸ் நாம ரூபமா இல்ல அப்படிதானே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கவனம்லாம் நாம ரூபத்துல இருக்கா இருப்புல இருக்கான்னா பராக்கு பார்க்கறது நாமரூபத்திலையா இருப்பு இல்லையா நாமரூபத்தை பார்த்தா பராக்கு இருப்ப பார்த்தா பிரத்யக் அதுதான் பராக்கு பிரத்யேக் தெரியாது பராக்குன்னு சொன்னா புறநோக்கு பிரத்தேக்குன்னு சொன்னா என்னது முழுமையான அகநோக்கு பிரத்யக்னா உள் திரும்புறதுன்னு அர்த்தம் உள் திரும்பி உள் உள்நோக்கி இருப்பது உள்ளே இருப்பது பராக்குன்னா வெளியே இருப்பது பிரத்யக்குனா உள்ளே இருப்பது உள்ளே இருப்பதுன்னா சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு எவன ஒருத்தன் எல்லாத்தையும் இப்படி வழியா எல்லாம் பார்த்துன்னு இருக்கான் நவத்வாரே புரே தேஹி நைவ குருவன் ந காரையன் சுகம் ஆஸ்தே சர்வ கர்மாணி மனசா சந்நாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி அதான் பிரத்யக்குன்னு சொல்றோம் ஆனா இங்க எந்த அர்த்தத்தில் சொல்றேன்னு கேட்டா இந்த பிரத்யக்கு தான் எல்லாத்துலயுமே சத்தாவே இருக்கு ஆகையினால நம்ம எல்லாம் நம்ம நாம ரூபத்தை பார்த்தா அது வந்து என்னது நாம ரூபத்தை கவனிச்சா நாமரூபத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்தா ரொம்ப முக்கியம் அது நாமரூபத்தை பாக்கற தப்பு இல்ல நாமரூபத்தை உண்மைன்னு நினைச்சா நாம ரூபத்தை உண்மை இல்லைன்னு புரிஞ்சுண்டு சத்த மாத்திரம் கவனிச்சா அவன் முக்தன் புரிஞ்சுக்கணும் எல்லாத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா எத்தெடுத்துன்றாலும் நாமரூபம் அது எத்தனை லோகமா இருந்தாலும் சரி எத்தனை விஷயங்களா இருந்தாலும் சரி எல்லாம் நாமரூபம் நாம ரூபம் நாமரூபம் நாமரூபம்தான் ஒரு நாமரூபம் கிடையாது நாமரூபம் வரும் நாமரூபம் போயிடும் அதனால எல்லாம் சன்மூலாக சதாயதனாக சத்பிரதிஷ்ட ஆகினால அந்த சத்தையே கவனி அதுதான் அஸ்ருதம் அவிஞாத்தம் அமதம் எல்லா அதில் சேரும் ஸ்ருதமா இருந்தா ஸ்ருதமும் சத்து மதமும் சத்து அமதமும் சத்து அதே மாதிரி அவிஞாத்தமும் சத்து தான் அவிஜாதமும் சத்து தான் ஆகையினால எல்லாத்தையும் அர்த்தம் சத்த தெரிஞ்சுடா போறோம் அந்த அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம் சத்பிரதிஷ்ட இப்ப என்னாச்சுல இருந்து உள்ள போயிட்டோம் காரணம் அன்னம் அன்னத்துக்கு காரணம் ஜலம் ஜலத்துக்கு காரணம் அக்னி அக்னிக்கு காரணம் சத்துன்னு போய் அங்க போய் நிறுத்திருக்கோம் இப்ப என்ன சொல்றது திரும்ப சொல்றார் ஞாபகப்படுத்துற அன்னமயும் பிராணமயா சாப்பிட்ட சாப்பாடு மூணா பிரியறதுன்னு சொல்லிட்டு இல்லையா அன்னமசித்தம் எந்த கண்டத்துல பார்த்தோம் அது வந்து அஞ்சாவது கண்டத்துல பார்த்தோம் அஞ்சு ஆறு ஏழு இதுல எல்லாம் இந்த விஷயத்தை பார்த்திருக்கோம் ஆகினாலும் இப்ப என்ன சொல்ற ஏவம்ஹி தேஜோபண்ணமய देह शुंगस्य अन्नादि-PARAMPARया-PARAMÁRTHASatyam असंत्रासं पुत्रं गमयित्वा தேகாரம்பணமாரையரமத்தியம் சூலம் அபயம் அசன்சம் சன்மூலம் यद अन्य பிபத்தீட்டு நாமிரசிணாஸ் इह प्रकरणे बन्नानां அந் இன் பிரே தேஜோபண்ணுமா உபச்சயக்கம் வைத்தம் தவிரமிதி பூர்வோம் வபதி சொன்னு படுத்துச்சார்ட் காமவி கிழ போய்டே இருக்குது இவ்வாரு தேஜோபன்னுடைய தேஜோபண்ண மயம்னா என்ன அர்த்தம் தேஜகா அப்பு அன்னமயத்தினுடைய தேக சுங்க தேக காரியம் இந்த காரிய தேக சுங்க வாசாரம்பட மாத்திரசிய வெறும் சொல் மாத்திரமாக இருப்பதனுடைய அன்னாதி பரம்பரையா அன்னம் முதலானவர்களின் பரம்பரையாக அண்ணாதி பரம்பரையா பரமார்த்த சத்தியம் சொல்ற இதெல்லாம் வியாவகாரிக சத்தியம் பரமார்த்த சத்தியம் கிடையாது பரமார்த்த சத்தியம் சன் சத்துதான் மூலம் அதுக்கு விளக்கம் சொல்றாரு அபயம் அது அச்சத்துக்கு இடமே இல்லை அசந்திராசம் எந்த வகையான பாதுகாப்புமும் தேவை இடம் இல்லைங்க அசந்திராசம் ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அசந்திராசம் நிராயாசம் ஆயாசம் எங்க ஒண்ணு கிடையாது சண்மூலம் அன்விச்சங்கராஜர் அதை சேர்த்துக்கிற அபயம் அசந்திராசம் நிராயாசம் சண்மூலம் அன்விச்ச அதை புரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி புத்திரம் கமயித்துவா கமயித்வான் உனக்கு பையனுக்கு அதை உணர்த்திங்கிறார் பையனுக்கு அச்சமற்ற ஆயாசமற்ற என்ன முழுமையான பாதுகாப்புடைய பாதுகாப்பே தேவை இல்லாத இப்படிலாம் போடணும் அந்த மெய்ப்பொருளை அவனுக்கு நன்கு உணர்த்தி விட்டு பிறகு அசிசிஷதி பிபாசத்தி நாம பிரசித்தி துவாரேன பிரசித்தமா சொல்லப்படுற இந்த ஸ்வபிதிங்கிறத போடல சங்கராஜன் நம்ம போட்டுக்கணும் அசிஷிஷதி பிபாசக்தி அசனாயா அவரோட பாஷையில் சொன்ன அசனாயா உதன்யா இன்னொரு பாஷையில் சொன்ன அசனாயா உதன்யா பிபாசக்தி இந்த ஸ்வபிதி அசிசிசி பிபாசக்தி இந்த மூணு பதங்களுக்கும் அர்த்தம் சொல்றதன் மூலமாக பிரசித்தி அங்க இங்கும் எல்லா இடத்துலையும் இந்த பிரகரணங்கள்ல தேஜோபண்ணானாம் புருஷேன உபயுஜியமான நாம் இந்த ஜீவனால உபயோகப்படுத்தக்கூடிய இந்த காரிய கரண சங்காதேக தேக சுங்க தேக சுங்க காரணமா காரியமாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தை அதெல்லாம் காரிய ஜாதி தான் அந்த காரிய ஜாத்தியில்தான் இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இதை இங்க சொல்றாராம் அடுத்தது ஏற்கனவே சொன்னது அங்க எந்த இடத்துல சொன்னது நான் சொல்றேன் மூணாவது கண்டம் ரெண்டாவது மந்திரம் மூணாவது மந்திரம் மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரம் எல்லாமே சேர்ந்ததுதான் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அங்க சொல்லப்பட்டது அன்புக்குரியவனே இமாஸ்திஸ்ரோ தேவதாக இந்த மூன்று பூதங்கள்னு அர்த்தம் புருஷம் பிராபிய ஜீவனை அடைந்து திருவருத்து திருவருத்து ஏகை கா பதி மூன்றாக பிரிந்து ஒன்றொன்றும் மூன்று மூன்றாக பிரிந்ததோ அது சொல்ற ததுப்தம் புரஸ்தாதேவ முன்னாலே அதை சொன்னேன் பவத்ய சோம்ய இந்த மூணு பூதங்கள் தான் இப்படி மூணு மூணாக பிரிஞ்சு புறத்திலும் அகத்திலும் இப்படி நாம ரூபங்கள் பல்வேறு நாம ரூபங்களை தோற்றுவித்து விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறது ஆக இதை தெரிஞ்சுக்கோ எல்லாத்துக்கும் மூலம் சத்து தான் வே ஆஃப் பிரசன்டேஷன் இப்படி இருக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லுகிறதுன்னா பிரயத்தா புருஷ் இது ஒரு டாபிக் முடிஞ்சு போச்சு சத்பிரதிஷ்டா வரைக்கும் ஒரு டாபிக் ஞாபகம் வச்சுங்க நீருக்கு வேறாக அன்னமயமாக இருக்கிற புருஷனுக்கு வேறு மூலம் எது இருக்க முடியும் அப்படி அர்த்தம் முதல்ல ஆரம்பித்தது அன்னத்துக்கு மூலம் அது வரிசையாக சொல்லியாச்சு அது கடைசியில் சண்மூலாக சத்பிரதிஷ்டாக சதாயத்தனாக சத்பிரதிஷ்டாக அது ஒரு டாபிக் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன சொல்றாரு யசால இருந்து ஆரம்பிச்சு பவதி வரைக்கும் புரஸ்தா தேவ பவதி நிறைய பவதி இருக்கு திருவர்த் திருவர்தா பவதி தது புரஸ்தாதேவதி அந்த பவத்தியோட நிறுத்திக்கணும் அது ஒரு டாபிக் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த மூணு பூதந்தான் என்னருது திருவர்தரணம் ஆகியிருக்கு ஸ்தூலம் போது திருவிர்கரணமாகி இருக்கு சூக் தேஜோபண்ணங்கள் சூக் பூதங்கள்லாம் சொன்னோம் அப்புறம் சொல்லிட்டோம் சொன்னோம் இப்ப என்ன சொல்ற மரண சமயத்துல என்ன நடக்கிறதுன்னு சொல்ற பிரயதா புருஷஸ்ய ஹே சோமிய அஸ்ய புருஷஸ்ய பிரயதா புரஸ்தவியம் இத்தி அங்க சொல்லியாச்சு அதுதான் இப்படிலாம் ஆறுதுன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கேன் அன்னமசிதம் விதி புரஸ்தா தேவபவத்திங்கிறதுக்கு அன்னமசிதம் கோட் பண்றது அங்கே சொல்லியாச்சு அன்னாதி அசிதா ஏ மத்தியமாக தாத்தவ சாப்தாது உபச்சின்வதி அதெல்லாம் எப்படி சாப்பிட்ற சாப்பாடு எப்படிலாம் ஆகிறது ஸ்தூல பாகம் என்னாகிறது சூக்மபாகம் என்னாகிறது ரொம்ப அதாவது சூ மத்திய பாகம் சூக்மபாகம் என்ன ஆகிறதுங்கிறதெல்லாம் அங்கேயே சொல்லியாச்சு அது சப்த தாத்துவான சரீரமாக ஆகிறதுன்னு சொல்லப்பட்டது மாம்சம் பவதி லோகிதம் பவதி மஜ்ஜா பவதி அஸ்திபவதி அங்கெல்லாம் அது சொல்லப்பட்டது ஏதோ அனிஷ்டா தாத்தவ பிராணம் வாசம் தேகசிய அந்த சங்காத்தம் உபச்சின்வதி இச்ச இதெல்லாம் சம்ம பண்றார் அவரே எல்லாத்தையும் செம்ம பண்ணுறார் தன்மனோதி ச பிராணோ வாக்வதி இவ் என்ன இந்த பிரக்கண பிராணக்கரணா தேகே விஷீர்ணே இந்த போது என்னாகிறது ஜீவ அதிதிரமே பூர்வதே பிரச்சு தை அசே சோமிய பிரயராச்சார மிரியமாணங்கிற நான் சிலதெல்லாம் படிக்கிறேன் புரிய பரவா இல்லை அர்த்தம் சொல்லிடுவேன் விடமாட்டேன் நல்ல கிளம்பி போறான் அதனால தான் பிரக்கரிஷேன ஏத்தி இேத்தம் பிரேத்தம் சொல்றோம் இல்லையா பிரேத்தம் இந்த சரீரத்துக்கு பிரேத்தம் பேரு அது ஏன் பிரேத்தம்னு பேருனா இதுலேருந்து நல்லா புறப்பட்டு போயிட்டான்னா உள்ளுக்குள்ளே இருந்தான் அதனால் இந்த பிரேத்தம்ங்கிற சப்தம் கூட ஒரு தெய்வீகமான சப்தந்தான் இந்த சரீரத்தில் இந்த ஜீவன் இருந்தான் இத்தனை நாளாக நல்லா புறப்பட்டு போயிட்டான்ப்பா இந்த புறப்பட்டு போனதுக்கப்புறம் இருக்கிற சரீரத்தை உபச்சாரமாக சொல்லிட்டுருவோம் அவன் இதில் வாழ்ந்து போயிட்டான் இதுக்குள்ளே தான் இந்த உயிர் ஜீவன் இருந்தது இந்த ஜீவன் போயிடுத்து அப்படின்னு சொல்கிறோம் सर्वद्वाराणि அஹப்பீத்த வரதுலிய மனோஹதி நரு மூர்னியாணம் ஆக ஓமித்தேக்கம் வரன் மாமனுன் கிடைம் இந்த விடுவிச்சுண்டு போறதே அழகா எட்டாவது அத்தியாயம் பகவத்கீதை சொல்லுகிறது ஓமி தேகாட்சரம் பிரம்ம வியாஹரன் ஓம் ஓம் ஜபிச்சுன்னு சரீரத்திலிருந்து பிரிஞ்சுக்கிறானா யோகி கிரமமுக்தி சாதகன் கிரமம் பிரம்மலோகத்தில் போய் மோட்ச அடையெல்லாம் இந்த ரோ உலகத்தில் விவகாரம் ஜாஸ்தியாக இருக்குது வாண்டாம் வாண்டாம் இந்த அங்கே போயிடுவோம் அங்கெல்லாம் நம்ம போகிற போதே நமக்கு குட்டியாக ரெடி நமக்கு எல்லாம் அங்கெல்லாம் ஆட்கள்லாம் ரெடி ஒன்றும் இடைஞ்சலே பண்ண மாட்டாங்க எல்லாம் எவர் ஸ்மைலிங் ஃபேஸ் எங்கே அங்கே முழுக்க போனால் எப்போ சிரித்த முகத்தோட இன்னும் பிரச்சனையே இல்லாமல் எல்லாம் நடந்துடுவாங்க அதனால் என்ன அது ஒரு எண்ணத்தில் அங்கே போகிறோம் அங்கே அங்க போனா இதுக்கு அங்கே இருந்துருக்கலாமே தோணான்னு தோணும் ஓமி தேக்காட்சரம் பிரம்ம வியாகரன் அதாவது ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணி கொண்டு மாம் அனுஸ்மரன் பகவானையும் ஸ்மரண பண்ணிண்டு விஷ்ணு ஸ்மரணம் சிவஸ்மரணம் ஏதோ ஒரு ரூபத்தை ஸ்மரணம் பண்ணிண்டு சூரிய மண்டலத்துல தியானம் பண்ணுமா ஜேஎஸ் சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்டா அதனால் அது நினச்சிண்டு என்ன பண்ணுறான்னா மா மனுஸ்மரன் யஹா பிரயாத்திரயாதி தியஜன் தேகம் தேகம் தியஜன்னு யஹா பிரயாத்தி அதுக்காக தான் இந்த கதை சொன்னேன் கீதையில் வருது அதான் இங்கேயே என்ன சொல்வது உபநிஷத்து அப்படி இப்படியே ஒன்றும் கனெக்ஷனே கிடையாது இப்படி மொட்டை மொட்டையாக நிற்கிறது அது அப்படின்னு நிற்கிறது இது அப்படின்னு நிற்கிறது சண்மூலாகா சதாயதனாக சத்ரதிஷ்டாக அப்படி நின்று போயிடுச்சு ஃபுல் ஸ்டாப் அது அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தி அதுதான் இப்படி இப்படிலாம் இப்படி ஆயிருக்கு சரி அப்படி இன்னும் எடுத்து இந்த டாபிக் இப்படி நிற்கிறது அப்படிதான் உபநிஷத்து இருக்குது நம்ம என்ன பண்ணுறது சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக என்னாமல் பண்ணி கொண்டு வர்றார் இல்லாட்டி நம்மளால் இதெல்லாம் புரிஞ்சுன்னு சொல்கிறதே கஷ்டம் புரிஞ்சுக்கிறதே கடினம் அப்புறம் இப்போ என்ன டாபிக்னா நீங்கள் எல்லாத்தையும் வச்சு கடைசியில் நம்ம செம்ம பண்ணி ஒரு முறையாக புரிஞ்சு நிடுவோம் அது ஒன்றும் சிரமம் இருக்காது நமக்கு அஸ்ய புருஷ பிரயத்தா பிரயத்தா புருஷஸ்யமான இறக்கிற மனிதனுக்கு என்ன ஆகுறதுனா வாக்கு மனசி சம்பத்தியே பேச்சு வராது போது என்னன்னா பேச்சு அது என்ன வாக்கு மனசு சம்பத்தியத்தே சம்பத்தியத்தை நன்றாக ஒடுங்குகிறது வாக்கு மனசுல ஒடுங்கிறது மனசு பிராண மனஹா பிராணி சம்பத்தியத்தை போடுக்கணும் நாம் மனே சம்பி சம்பா தேஜஸ்ல சம்பந்தப்படுறது சூக்ம சமஷ்டி சூக் இருக்கிற அக்னி தத்துவத்துல சம்பந்தப்படுகிறது சம்பத்யத்தை தேஜ் என்ன தேஜ பரஸ் தேவதாயாம் ஆஹ் சங்கராச்சாரிய வாக்கியத்தை நான் சொல்லிடுறேன் வாங் மனசு சம்பத்யே மனசி உபசம் அத்து ஜாத்தி இது ஞாபத்த ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறார் தெரியுது பேச்சு பேச்சு வர மாட்டேங்கிறோம் மனப்பூர்வ கோஹி வாக் வியாபாரா மனசு இல்லாம வாக் வியாபாரம் இருக்கு இருக்காதே எத்வை மனசாத்தியாயதி தத் வாசாவதி உபநிஷத்துல கோட் பண்ற சங்கராச்சாரியர் இது வந்து சூரிய நமஸ்காரத்திலையும் தைத்திரியத்திலையும் வருது என்பசம் மனசி மனஹா மனவியாபாரேன கேவலேன வர்த்ததே மனசோட இருக்கான் மனசி மனோ மன சிந்திச்சு சொல்ல முடியாது பேச முடியாது சிந்தனை இருக்கு மனோபிதா உபசம்ஹ்ரிய மனேசம்பி பிராணம்ல ஒடுங்குகிறது சுசுப்த காலே இவரு பார்ஸ்வாத்தி இத்தியூ ஒன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கான் இங்கேயாவது கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கான் பேச முடியல ஆனா மனசு கண்ணை மூடிட்டு இருக்கான் தூங்குற செத்து இருக்கானா தெரியல கண்ணை மூடிட்டான் அல்ல அவன் நினைக்கிறானான்னு தெரியாது கண்ணை திறந்துட்டு இருந்தாலும் கண்ணு இந்த இந்த விழிகள்லாம் அகன்று இருந்தா கூட ஏதோ முழிச்சுன் ஏதோ யோசிச்சுட்டு நம்ம கஸ் பண்ணலாம் ஆனா அதையும் கண்ணையும் மூடிட்டான்னா உள்ள மனசுல எண்ணங்கள் ஓடின்ருக்கான் நினைச்சுட்டு இருக்கானா முழிச்சுட்டு தெரியாது நமக்கு அது பிராணன்ல ஒடுங்கறதான் பிராணனில் ஒடுங்கி விடுகிறது அங்கே மக் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியாது அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது வேற விஷயம் பிராணஸ்ட ததா ஊர்துவ உச்சுவாசி ஸ்வாத்மனி உப்பசம்ஹிருத்த பாஹ்யக்கரணா சம்பர் அதெல்லாம் நிறைய சொல்லின்னு போறார் அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்று சொல்கிறாங்களாம் இவன் வந்து நகரமாட்டேங்கிறான் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்லிகிட்டே இருக்காங்களாம் அதாவது ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது போயிட்டுதான் தெரியல அசையலை அப்ப வெறும் உடம்பு மாத்திரம் சூடா இருக்கான் பிராணன் பிராணன் வந்து இதானதுக்கு அப்புறம் உடம்பு சூடா இருக்கு சம்பவித அது அந்த ஆத்தையா மிரு மோதி ஆலபமான உபலமான உடம்புல சூடு மாற்ற இருக்கான் உயிர் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஷூடு மாற்றம் இருக்காம் எதா தௌஷ்லிங்கம் தேஜ உபசம்ஹ்யே தான் தேஜ த பரஸ்மியமூலம் பிரச்சீவ் சுஷுப்பலவா் நாராத் உபசியமான சன் சத்திப்பூர்வம் சதேவியேத்தராஷு உண்மைய மறுபடியும் எந்திரிக்கிறது இல்லை யதா லோகே சபையே தேசே வர்த்தமான கதஞ்சதிவ அபயம் தேசம் பிராப்தா தத்வத் இதை படிச்சா, எனக்கு ஒன்று ஞாபகம் வருது இந்த என்டிஇன்னு சில புக்கு இருக்கு படிச்சிருக்கீங்களா தெரியாது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி ஒரு புக்கு வரும் இருக்கு யாரோ ஒருத்தர் காமிச்சாங்க நான் இந்த புக்கு இப்போ என்கிட்ட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆள் ஷாவுகிட்ட போயிட்டு போயிட்டு எழுதுனா வந்திருக்கானா அவன் அனுபவத்தை எல்லாம் எழுதியிருக்கான் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு என்ன சொல்றார் பயமா இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு ஒருத்தன் போயிட்டான்னா எப்படி இருப்பானோ அப்படி இந்த சரீரத்தை விட்டு போன உடனே அவன் பயம் இல்லாமல் இருக்காங்கிறார் அபயம் இந்த வார்த்தை யசா லோகே சபையே தேசே வர்த்தமான கதஞ்சி அபயம் தேசம் பிராப் தரஸ்து அனாத்ம தூலாத் சுஷுப் மருவ புனஜாலம் ஆவிசதி எஸ் மாதா தேகமாவிசதி ஜீவ இந்த மந்திரம் வந்து நீங்கள் படிக்கிற போது இன்னொரு நீங்க ஞாபகம்னா சரியா இருக்கும் இதில் தைத்திரிய உபனிஷத்தில் கேள்வி வரும் வித்வான் பிரம்மத்தை அடைகிறானா அவித்வான் பிரம்மத்தை அடைகிறானா அதுக்கு பதில் வந்து வித்வான் தான் பிரம்மத்தை அடையறான் அவித்வான் பிரம்மத்தை அடையறதில்லை எல்லாமே பிரம்மங்கிறீங்க அப்புறம் அடையறதில்லைன்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா அதுக்குதான் அங்கெல்லாம் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் அவித்வான் இங்க இருக்கிற போதே ஒருத்தன் அடைஞ்சா தான் அது அடையறதுங்கிற அர்த்தத்துல சொல்லும் இல்லாட்டி அவன் வந்து பிரம்மனா இருந்தாலும் தன்னை பிரம்மனா தெரிஞ்சுக்காதவன் தன் பிரம்மனை அடையாதவன் தான் தன்னை பிரம்மனா தெரிஞ்சு கொண்டவன் பிரம்மத்தை அடைகிறான் அப்படி சொல்லி அதுவும் மரணத்துக்கு பிறகு அந்த கேள்வியெல்லாம் கேட்கும் ஒரு மாதிரி அங்க ஒரு சமாதானம் சொல்லி இருக்கு அதே மாதிரிதான் இங்கேயே என்ன சொல்லுகிறது இந்த ஞானத்தை பெற்று ஒருவன் இறந்தானே ஆனால் அவன் சத்தோட கலந்துடுவான் மறுபடியும் அவனுக்கு ஜென்மாயில்லை அதான் தாத்தர் மறுபவி அவனுக்கு இல்லை உண்மையை உணர்ந்து இறக்கின்றவனுக்கு மறுபிறவி இல்லை என்பதுதான் சாரம் சம்பத்தியே தேஜகா பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்யத்தேன்னு போட்டுக்கணும் பரஸ்யாம் தேவதாயாம் சம்பத்தியத்தே அடுத்த மந்திரம் படிக்கலாம் ரொம்ப முக்கியம் இப்ப இத்த நேரம் எல்லாம் தூக்கமா இருந்தா கூட இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் தான் இது பார்க்கலாம் ஐததாத்மியம் இதேத கேதோ इति-भुययेव ூயேவ மாகவா விபயத்வி சோமியேதி சனிமத்தமியம் இவ்வள்த भुये ज़ेवा भुये ज़ेवा भगवान தத்வமசிஸ்வேதேதோயேவக்திஹோவாச்சியமான பகுதி இப்பதான் தத்துவமசியே முதமுதல்ல வந்திருக்கு இன்னும் எட்டு தரம் வரப்போறது இதே மாதிரிதான் வரப்போகுது அப்ப இங்கே நம்ம நன்றாக இதனுடைய விளக்கத்தை இப்ப பார்ப்போம் சஹா யஹா சதாக்கியா ஏஷஹா உக்தா சஹா ஏ இங்க சஹா யஹா ஏஷா எல்லாம் இருக்கு சஹா யஹா ஏஷா அவன் அர்த்தம் யஹான்னா எவன் அர்த்தம் ஏஷஹான் இவன் அர்த்தம் சஹா அவன் யஹான் ஏஷஹான் ஒருவன் அப்படிம்போ சஹான் அவன் ஏஷஹ ஆனா இங்க என்ன சொல்ற இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த சத்து சய ஏஷோ தரு ஹிருதயா இதெல்லாம் வைதிக பிரயோகங்கள் அந்தந்த அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம இழுக்கிறோம் இல்லையா அது மாதிரியே பேசும் வேதமும் அது வேதத்தோட பாஷையிலே பழகினா தான் புரியும் வைதிக சப்தங்களுடைய மகிமை சய ஏஷா சய ஏஷோந்தரு ஹிருத தைத்திரிய உபரிஷத் அது மாதிரிதான் இங்க சய ஏஷா சய ஏஷஹா சொல்லப்பட்ட சத்து எப்படி அணிமா அணிமான் என்ன அர்த்தம் அனுபவா ஜகதா மூலம் ரொம்ப அனிமான்னு சொன்ன அணுபாவகா மிக நுண்மையானதுன்னு அர்த்தம் இந்த சத்துங்கிறது அறிவுக்கு மாத்திரம்தானே புலப்படுறது அறிவுக்கு மட்டுமே புலப்படுவது நுண்மையாக இருப்பது அறிவுக்கு மட்டுமே புலப்படுவது இதை வந்து கண்ணால பார்க்க முடியாது ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லி இருப்பார் ஸ்வேத கேத்துக்கிட்ட உத்தானகர் என்ன சொல்லிருப்பார் இந்த பாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வராது நீயா சமாதியில உக்காந்து இதை அனுபவிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயா சாப்பிட போயிடுவார் அப்படி சொல்லலை இருக்கிற பதார்த்தத்தை விசாரம் பண்ணிண்டே இருக்கு சொல்றாரு யோசிச்சுப்பாரு யோசிச்சுப்பாரு சிந்திச்சுப்பாரு தச்சித்தனம் தச்சித்தனம் அதே அனுசந்த தாமி திரும்ப திரும்ப நினை எல்லா ஒரே நேரத்தில் இருக்கு பிரம்மா அனுபவத்துக்கு ஒன்னும் பண்ணவே வேண்டாம் இப்ப சத் அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண் பாருங்க சாஸ்திரம் என்ன சொல்லித்து சத்து தான் இருந்தது அந்த சத்துல இருந்து என்ன ஆச்சு தத்து ஐக்கத்தை அந்த சத்து தான் இருந்தது தத்து ஐட்ச சத்து உண்மையா தான் இருக்குப்பட்டதாகுமோ எதனை சிந்தித்தால் எல்லாம் சிந்திக்கப்பட்டதாக எதனை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதனை நீ அறிந்தாயா அது எப்படி முடியும் அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கு மூணு உதாரணம் சொன்னார் மண்ணு உதாரணம் அப்புறம் வந்து லோகமணி உதாரணம் மிருத்து உதாரணம் லோகமணி உதாரணம் நகம் வெட்டி அது உதாரணமெல்லாம் சொன்னார் முடியும்னு சொன்னார் ஏக்க விஜானேன்னு சர்வ விஜானம் பாசிபிள் தான் சொன்னார் அதை தெரிஞ்சிருந்தா அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா சொல்லியே கொடுக்கல அங்கே நான் திரும்ப போக மாதிரி போகிற மாதிரி இல்லை நீங்களே சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார் அப்போ உடனே பாட ஆரம்பிச்சுவிட்டார் சொன்னார் சத்துதாப்பா இருந்தது படைப்புக்கு முன்பு அசத்திருந்ததுன்னு சில பேர் சொல்லுகிறார்கள் சூன்யம்னு அப்படி கிடையாது சூன்யத்திலிருந்து எப்படி வர முடியும் ஆகவே இப்ப நம்ம அனுபவத்துல இருக்கிறது அனுபவத்துல எல்லாம் இருந்து இருப்பதுதான் இருப்பதே இருப்பதுல இருப்பதுல ஒரு இருப்ப புரிஞ்சுன்னா எல்லா இருப்பையும் புரிஞ்சின்றதாயிடும் எல்லாத்துக்கும் இருப்ப புரிஞ்சின்றதாயிடும் அல்ல ஒன்னொன்னே ஒரு ஒரு நாமரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத நீ வந்து நாமரூபத்துக்கு ஆதாரத்தை தெரிஞ்சுட்டா போறும் அந்த அர்த்தத்துல பேசினர் இது சூக்மந்தான் அப்புறம் பழையப்படி கொஞ்சம் டிராவல் பண்ணி தத் தேஜஹா ஐக்ஷ அப்புறம் ஆப்பஹா ஐக்ஷியை அக்னியை பார்த்தது அது ஐக்ஷ திட்டமிட்டது தேஜகா அசேஜஸ்வாரா ஆபஹா அப்பு துவாரா என்னது அன்னம் அப்ப தேஜோபண்ண சிருஷ்டி சொல்லியாச்சு இந்த தேஜோபண்ண சிருஷ்டியில ரோஹிதம் சிருஷ்டி முழுக்க பாரு இதுல எதெல்லாம் சகப்பா இருக்கோ வெள்ளையா இருக்கோ கருப்பா இருக்கோ அதெல்லாம் இந்த மூணு பூதங்கள் தான் சொல்லியாச்சு ஆஹ் பிரபஞ்சத்துல எல்லாம் மூணு பூதம் சொல்லியாச்சு சாப்பிட்ட சாப்பாட்டையும் சொல்லிட்டார் சாப்பிட்டா அதுவும் ஊனா மாறுறதுப்பா அது வந்து புரீஷம் பவத்தி மாம்சம் பவத்தி மனஹா பவத்தி மூத்தம் பவதி அப்புறம் என்னது மத்தியமாக ராகிறது அப்புறம் வந்து பிராணன் ஆகிறது சொன்னார் அப்புறம் தேஜஸ் தத்துவம் என்ன ஆகிறது அஸ்தி ஆகிறது அப்புறம் வந்து மஜ்ஜையாகிறது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு யோசிக்கிறதுனால சூக் இருந்து ஆனா இதெல்லாம் கொஞ்சம் சூக்ம்தான் நம்ம யோசிச்சா கூட சூக்ம்தான் இதெல்லாம் அதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்புறம் அதை விளக்குறதுக்காக வேண்டி தயிர் உதாரணம் சொன்னார் தயிரை கடைஞ்சா வெண்ண மேலே வர்ற மாதிரி இதெல்லாம் வருகிறதுன்னு சொல்லி அன்னமய கும்ஹி சோமிய மனஹா அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலையே பண்ணார் பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடாத சாப்பிடாம இருந்தாதான் இது வந்து அன்னத்தினால மனசா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு அவன் வந்து பதினஞ்சு நாள் சாப்பிடாததுனால அதுக்கப்புறம் அவன் கிட்ட கேட்டா மந்திரமே அவனுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல அப்புறம் சாப்பிட சொன்னார் பதினாறு சக்தியும் வேலை செஞ்சது அப்புறம் மெம்மரி ஞாபக சக்தி இருந்தது அப்புறம் அவன் சொன்னான் அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அன்னமயகுங்கி சோமிய மனஹா ஆப்போமய பிராணஹா தேஜோமயி வாக் அது வரைக்கும் ஒரு கதை போச்சு அதுக்கப்புறம் இப்போ ஸ்வபித்திங்கிற நாம நாம பிரசித்தமான அந்த ஸ்வபிதி நாம துவாரா உபதேசம் சிரதி சொல்லாச்சு இப்ப சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இப்ப இந்த தத்துவம் வந்து மிக நுண்மையானது இதுக்கு நான் எதுக்கு இதை விடலாம் சொல்றேன் இத்தனையும் நம்ம அனுபவத்துல இருக்கிற விஷயத்தான் பேசிட்டு இருக்கேன் ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா இதுக்கு வந்து இந்த அனுபவத்துக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா இந்த உலக வாழ்க்கையே தான் பிரம்மானுபவம் பிரம்மானுபவம் வேறு ஷரீர அனுபவம் வேறு ஜகத அனுபவம் வேறு கிடையாது நம்ம என்ன நினைச்சுருக்கோம் பிரம்மானுபவத்துக்கு போயிட்டா ஷரீர உணர்ச்சியே இருக்காது ஷரீர உணர்ச்சியே இருக்காது அப்படியாது யோக சக்தி யோகிக்கு அப்படிலாம் வரும் அந்த யோகிக் பவரையும் ஞானத்தையும் மிக்ஸ் பண்றதுங்கிறது நமக்கு பழகி போச்சு யோக சக்தியினால ஒருத்தன் வந்து என்னெல்லாம அடையலாம் அவன் இங்கேயே உட்கார்ந்துருக்கலாம் இன்னொரு லோகத்துக்கே போயிட்டே வரலாம் இப்ப இங்கே உட்கார்ந்து இந்த கூடு விட்டு கூடு பாயிருது அது இது இருக்கே அதெல்லாம் என்னன்னா அது பல விதமான அனிமா லெகிமா மகிமா கரிமா ஈசத்துவம் வசித்துவம் இது மாதிரி அஷ்ட சித்திகள்லாம் இருந்தாலும் அதுவும் இன்னொரு டைப் ஆஃப் நாம ரூபந்தான் நம்ம என்ன நினைச்சுருக்கோம் அது ஏதோ ஒரு ஸ்பெஷலா நமக்கு அந்த பிரம்மானுபவம் வாக்கில சுவாமிஜி பத்து உபனிஷத்தும் படிச்சுட்டேன் பிரம்மானுபவம் வாக்கிலன்னா பெரிய தப்பு அதுக்குதான் முதல்ல சொன்னேன் இது பிரமாணம் பிரமாணம்னா என்னது இப்ப பிரத்யத்திலேயே இருக்கிற கவனிக்காம இருக்கிற ஒரு அம்சத்தை நமக்கு அறிவிக்கிறது நேர இப்படி கண் வந்து நிறத்தை அறிவிக்கிறதோ உபனிஷத் சத்மனை நமக்கு அறிவிக்கிறது இந்திரியங்கள் பிரமாணங்களை உபயோகப்படுத்தி நான் அறிஞ்சிட்டு அதே மாதிரி உபனிஷத்துங்கிற ஒரு சாஸ்திரத்தை நான் பயன்படுத்தி அறிஞ்சுக்கிறேன் இருக்கிற அனுபவத்தை அறிந்து கொள்ளுகிறேன் அதுக்குதான் நம்ம அடிக்கடி சொல்றோம் இங்க வந்து அறிவு இருந்தா போறாது அனுபவம் வேணும்னு சொல்லுவது தவறு அனுபவம் இருக்கிறது அறிவு வேணும் அத திரும்ப திரும்ப சொல்றோம் அனுபவம் எப்பவும் இருக்கு அறிவு வேணும் அந்த அறிவு ஆழமா மனசுல பதியத்த அனுபவம்னு சொன்னா தப்பு இல்லை அதெல்லாம் முந்தியை விட முந்திலாம் வந்து விற்பி பிரதிபந்தம் ஜாஸ்தியா இருக்கும் இப்ப படிச்சுட்டே இருக்கிறதுனால பிரதிபந்தம் குறைஞ்சு குறைஞ்சு தெரியறது சுவாமி முன்ன விட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதுன்னா என்ன அர்த்தம் குறைஞ்சே வருது வந்து இருக்கும் நாளாக நாளாக நமக்கு மூச்சு தீவிரமா இருக்கிறதுனால தீவிரமா இருக்கணும் இருந்தா தான் இது விட்டுருவோம் ரொம்ப லௌகிகமா பாக்கியமா இருந்தோம் விட்டுடுவோம் இதுலயே ஊரின் இருக்கிறதுனால என்ன ஆகிறது நாளாக நாளாக இதுல கவனம் அதிகமாகிறது அதுக்கு டைம் எடுக்க எடுக்க அந்த பிரதிபந்தம் போயிட்டு இருக்கும் அது எத்தனை வருஷம் எப்படி எவ்வளவு இருக்கோ தெரியாது ஆகினால நிவிற்த்திக்கு டைம் எடுக்கலாம் ஆனா எடுத்தாலும் எடுக்காட்டாலும் நமக்கு தேவை என்னது அந்த ஞானம்தான் அது எப்பவும் இருக்கு அதனால அணிமாங்கிறார் அணிமான்னு சொன்னா நம்ம வழக்கமா சொல்றதான் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு அது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் தப்பு பண்றோம் பெரும்பாலும் என்ன பண்றோம்னா அதுக்கு போனா இது தெரியாது அப்படிங்கிறோம் அப்படியே இப்படி போயிட்டே இருப்பாரா என்ன அப்படியே எங்கயோ பார்த்துட்டே போறார் பார்த்தியா அவர் அந்த அனுபவத்திலேயே இருக்கார் சாப்பிட்டா வாயில புள்ள போகுமா அப்படியே இருக்கார் இப்படியே இருந்தோம் என்னாலோ அந்நாள் என்னால் இல்ல இந்நாள் தான் இப்பவேதான் இங்கேயே தான் பார்த்து இருக்க ஒரு ஒரு பொருள்லயும் என்ன இருக்கு இது என்ன இருக்கு நாமரூபம் பிளஸ் இருக்கிறதோட நாமரூபம் சேர்ந்திருக்கு ஞாபகம் வச்சுங்க இப்ப வந்து இப்படியும் சொல்லலாம் புக் மார்க் புத்தகம் இருக்கிறது கொடை இருக்கிறது கண்ணாடி அப்படி சொல்லி பாருங்க சொல்லக்கூடாத இருக்கிறது ஆ இருப்பு பிளஸ் நாமரூபம் நாமரூபம் பிளஸ் இருப்பு இல்லை இருப்பு பிளஸ் நாமரூபம் இருப்பு பிளஸ் நாமரூபம் இருப்பு பிளஸ் நாமரூபம் அது வந்து நாமரூபம் இருக்கும் இருப்பும் இருக்கா இல்லையா நாமரூபம் இருக்கு அப்ப நாமரூப அனுபவம் பிரம்மா அனுபவமும் சேர்ந்தேதான் இருக்கு பிரம்மானுபவம் இல்லைன்னா நாம ரூப அனுபவம் கிடையாது பிரம்மானபவம் இல்லன்னா ஜெகத அனுபவம் கிடையாது பிரம்மா அனுபவம் இல்லைன்னா ஜீவானுபவம் கிடையாது அனுபவம் இல்லை ஆகவே நாமரூப சத அனுபவத்துக்குன்னு தனியா தியானத்துல போய் நான் கேவல சத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன் அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் என்னது ஜமக்காலத்துல வடிகட்டின முட்டாள் வடிகட்டுறதுல வேற ஜமக்காலத்துல வடிகட்டுறது கேட்டுருக்கீங்களோ வடிகட்டின முட்டாள் ஒண்ணும் வேண்டாம் இத புரிஞ்சுட்டு சமத்தா விவகாரத்தை பண்ணு என்ன உண்டோ பிராரப்தத்தை அனுபவிச்சு தீத்துட்டு போ எதை செஞ்சாலும் விவகாரம் எத்தனை பண்ணினாலும் சரி நீ வந்து மெளனமாக உன்னுடைய தர்மத்தை எந்த ஆசிரமத்தில் இருக்கையோ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கையோ சன்னியாசி ஆசிரமத்தில் இருக்கையோ இல்லை மட்டாதி என்ன சொல்லிக்கிறேன் மடாதிபத்தியாக இருக்கையோ பீட்டாதிபதியா இருக்கையோ அந்த அவ ஆசிரமத்தில் அதை தான் பண்ண வேண்டியத பண்ணின்னு சமத்தா போயின்ண்டே இரு எதையும் எதை பற்றியும் நினைக்காதே அதனால அனிமா அணிமான் நுண்மையானதுன்னு அர்த்தம் அனுபவா என்னது ஜகதா மூலம் அணிமான் ஜகதா அனுபவா அனுபவா இஸ்இக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் ஜகத்துக்கு மூலம் தேஜஸோட மூலம் அப்போட மூலம் சொல்லலை எல்லாத்துக்கும் மூலம் என்னதுன்னா வேதம் சொல்லுகிறது மற்றொரு இடத்துல துணி இருக்கு இந்த துணி இருக்கு இந்த துணி வந்து குறுக்க குறுக்க நூல் போகிறது குறுக்கை நூல் போகிறது நெடுக்கை நூல் போகிறது இல்லையா நூல் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிறதுனா அது மாதிரி சத்து எல்லா பொருளையும் பூர்ணமா வியாபிச்சிருக்கு இப்போ இந்த வஸ்திரத்தில் நூல் எவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்றது நூலை தவிர ஆடையே இல்லை அது மாதிரி அசத் அப்படி புரிஞ்சுக்கணும் அணிமா அணிமா அணுபாவத்யம் ஐத்தாத்மியம்னா என்ன ஏதாவது சதாத்மா எஸ் சர்வது ரொம்ப அழகா விக்கிரவாக்கியம் சொல்லிக் கொடுக்கிறார் இந்த சதாத்மா சத்தாக இருக்கக்கூடிய ஆத்மா இப்ப நிறைய சொல்லலாம் நாம இப்ப சத் நாமரூபம் நாம ரூபம் அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம் நாமரூபத்துக்கு ஆத்மாவா இருக்கிறது எது சத்து நகைக்கு ஆத்மாவா இருக்கிறது எது உங்களுக்கு ஒரே ஒரு தூக்கம் கூட வரும் வேறு வழி இல்லை இப்படிதான் சொல்லணும் நான் நகைக்கு ஆத்மாவா இருக்கிறது தங்கம் இந்த ஆடைக்கு ஆத்மாவாக இருப்பது எது அவ்வளோதான் எவ்வளோ பெரிய பாடம் பாருங்க பாடம் வந்து சின்னது தான் ஆனால் அது வந்து பெரிய துக்கத்தையே நீக்கக்கூடியது தான் ஆனால் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை இது போய் இது ஒரு பாடமா அப்படின்னு நினைக்கிறோம் இதுதான் பாடம் இது ஒரு பாடமானு நினச்சா இது ஒரு பாடம் இல்லை இது தான் பாடம் இந்த பாடம் படிக்கல உனக்கு பாடம் கிடைக்கும் நல்ல பாடம் கிடைக்கும் லெசன் யூ லேர்ன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது கிடைக்கும் இல்லை இதுதான் ஆத்மா இது ஆத்மாவாக இருக்குது எல்லா வஸ்துவுக்கும் எல்லா நாம ரூபங்களுக்கும் ஆத்மாவாக இருப்பது எது அந்த சத்து தான் ஆஹா ஏதத்து சதாத்மா எஸ்ய சர்வசத்து ஏதத்து ஆத்மா தஸ்ய பாவா ஐத்ததாத்மியம் இந்த சதாத்மா தான் ஐத்ததாத்மியம் அப்படின்னா தத் ஏதத்து ஆத்மா தசியாவகா ஐத்ததாத்ம சர்வசிய சதாத்மா இந்த ஆத்மா தான் சத்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாதான் எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் இந்த சத்த வச்சுன்னு எல்லா பொருளுக்கும் இருக்கிற சத்த புரிஞ்சுக்கணும் ஆத்ம பாவம் இந்த ஆத்ம பாவம் ஐததாத்யம்னா என்ன இந்த மஸ்வரூபத்தை இந்த ஆத்ம பாவத்தை இந்த ஆத்மபாவத்தை ஏத்தேன சதாக்கியன ஆத்மனா ஆத்மவத்து சர்வமிதம் ஜகத்து ரொம்ப அழகா முடிச்சுட்டார் சங்கராஜர் இந்த சத்து என்று சொல்லப்படக்கூடிய ஆத்மாவினால்தான் இந்த உலகம் அனைத்தும் ஆத்மாவை உடையதாக இருக்கிறது இதம் ஐத்ததாத்மியம் ஐததாத்மியம் இதம் இதம்னு சொன்னால் இதம் சர்வம் இவை அனைத்தும் இந்த சதாத்மாவையே உடையதாக இருக்கிறது ஏதது ஆத்மியம் ஐததாத்மியம் ஆத்மாவாக உடையதாக இருக்கிறது இவை அனைத்தும் இதனையே ஆத்மாவாக உடையதாக இருக்கிறது இதனையேனா எதனையே சத்தையே ஆத்மாவாக உடையதாக இருக்கிறது இது இல்லாத எந்த பொருளும் கிடையாது இது இல்லாமல் எந்த பொருளும் இல்லை அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்லுகிறது கிருஷ்ணர் கீதையில சொல்றார் இல்லையா மத்த பரதம் ஜயி சர்வமிதம் புரோதம் எவ்வளவு சிம்பிளா இருக்கு இதுல கட்டப்பட்டிருக்கு அதுல வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு எனக்கு வேறாக ஒரு வஸ்துவும் கிடையாதுங்கிறார் கிருஷ்ணர் எல்லாம் எங்கிட்டதான் சூத்திரம் மாறி இருக்குங்கிறார் அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன நான் அவைகளிடத்தில் தலை சுத்து இதெல்லாம் நீங்க இந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு வேறாக ஒண்ணும் தத் சத்தியம் ச ஆத்மா அந்த ஆத்மாவே சத்தியம் தத்வமசி ஸ்வேதகேத்து அந்த சத்து அங்க இங்கே இப்படி பார்க்காதே நீதா அது அப்படி இப்படி பார்த்துட்டே இருக்காதே அதுவே நீதகேத்து படிக்கலாம் மேலும் நாளைக்கு பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே வியோமத்யாப்தேகாய தட்சிணா மூர்த்தஜே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி